ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமயன்ஸ்வர்மோ விரர்மானுஷித்தாவனோத்துபிஷம் இதுலோக்கத்தையும் மூணாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தஞ்சா ஸ்லோகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அங்கேயும் பகவான் சொல்லியிருக்கார் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத்வனுமேதனம் பரதர்மோ பயாவகா அப்படின்னு ரெண்டாவது வரியில இருக்கு இங்க இருக்கிற முதல் வரியும் அங்கிருக்கிற முதல் வரியும் ஒன்று தான் வரி தான் மாறியிருக்கு இங்க என்ன சொல்றார் பகவான் விகுணஹா ஸ்வதர்மஹா ஸ்ரேயான் சு அனுஷ்டிதாத் பரதர்மாத் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மனப்பக்கம் வேணும் நன்கு செய்யப்படுகின்ற பிறருடைய தர்மத்தை காட்டிலும் தன்னுடைய தர்மம் குறைபாடுடையதாக தோன்றினாலும் கூட தன்னுடைய தர்மந்தான் சிறந்தது இப்போ அர்ஜுனனுக்கு தாத்தாவையும் குருவையும் கொல்ல வேண்டிய ஒரு தர்மம் வந்திருக்கிறது ஆக அது அர்ஜுனன் நினைக்கலாம் இது விகுணா ஸ்வதர்மான்னு தோஷம் உள்ளதுன்னு அர்த்தம் ஆக இப்பேற்பட்ட கடமையை நான் செய்ய வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது அதனால தான் முன்னாலேயே பார்த்தோம் நத்வேஷ்டி அகுசலம் கர்ம குசலே நானுஷஜத்தேன்னு பத்தாது ஸ்லோகம் இதே அத்தியாயத்தில் பார்த்தோம் ஆக நீ இன்னொருத்தனுடைய தர்மத்தை நல்லா செய்யறத்துக்கு முடிஞ்சால் கூட அப்படி செய்கிறது நல்லதில்லை உனக்கும் சமூகத்துக்கும் நல்லதில்லை யாராருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பைத்தான் செய்ய முடியும் செய்யணும் உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நீ கொஞ்சம் குறைபாடோடு செஞ்சாலும் பரவாயில்லை அது உனக்குன்னு கொடுத்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் நீ நல்லா செய்ய முடியும் ஆனால் இன்னொருத்தனுடைய அந்த வேலையை நான் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்குள்ளே போனே அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ஆகவே பிறருடைய கடமையை நன்றாக செய்வதை காட்டிலும் தன்னுடைய கடமை குறைபாடுடையதாக தோன்றினாலும் செய்வதற்கு சிரமமாக இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்வதே சால சிறந்தது இது மேனேஜ்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தாலும் தெரியும் ஆக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு பார்க்குற போது பார்க்க வேண்டியிருக்கும் சில சமயம் இப்படியும் சொல்லுவோம் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு அது அந்தந்த தொழிலை பொறுத்து இருக்குது இதெல்லாம் நிறைய நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் இந்த உண்மைகளையெல்லாம் ஒருத்தரால் புரிஞ்சிக்க முடியும் மேலெழுந்தவாரியாக நுனிப்புல் மேயிற மாதிரி மேய்ஞ்சி இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் உணர்ந்து சிந்தித்து பேசணும் சிந்தித்து இந்த கருத்துக்களை உணர்ந்துக்கணும் ஆகவே சு அனுஷ்டிதாத்து பரதர்மாத்து நன்கு கடைபிடிக்கப்படுகின்ற பிறருடைய தர்மங்களை காட்டிலும் கடைபிடிக்க முடியுமானாலும் கூட விகுணகா ஸ்வதர்மஹா உன்னுடைய கடமை குறைபாடுடையதாக உனக்கு தோன்றினாலும் அதை செய்வதுதான் சிறந்தது அப்படி செய்வதால் உனக்கு எல்லா குழப்பங்களும் தீரும் மன அமைதி கிடைக்கும் ஞானம் பெறுவாய் முக்தி அடைவாய் ஸ்வபாவ நியத்தம் கர்ம குருவன் உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை பொறுப்பாக செய்து கில்பிஷம் ந ஆப்னோதி நீ மனதில் துன்பத்தை அடைய மாட்டாய் பாவத்தை சமூகத்தையும் உன்னையும் குழப்பிக் என்பதெல்லாம் இதனுடைய பொருள் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விண பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியத்தம் கர்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலை பெற ஏழு ஏழு